வணக்கம் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆசிய கண்டத்தின் முதல் தபால் சேவை ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இலங்கையில் உள்ள கண்டிநகரில் தொடங்கப்பட்டது இரண்டு அண்மையில் ஆரஞ்சு நிறத்தில் உள்ள பாஸ்போர்ட்டில் மற்றும் அதன் கடைசி பக்கம் நீக்கம் ஆகியவற்றை கைவிடுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது மூன்று அண்மையில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் நீதிபதிகளின் ஊதியத்தை இருநூறு மடங்காக உயர்த்தி மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது நான்கு கனடா நாட்டின் தேசிய கீதத்தின் ஒரு சில வார்த்தைகளை மாற்றம் செய்ய அந்நாடு முடிவு செய்துள்ளது ஐந்து உலக ஈர நிலங்கள் பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அமெரிக்காவில் அமெரிக்க வெளியுறவு துறையின் பொருளாதார உறவுக்கான உதவி செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் யார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் யார் இரண்டு அண்மையில் அகதிகள் அடைந்த துன்பங்களுக்கு ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடி இழப்பீட்டுத் தொகையாக வழங்க வேண்டும் என இந்த நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மூன்று மேற்கு வங்காள மாநிலத்தின் புதிய பெயர் என்ன நான்கு விபத்து மற்றும் அவசர காலங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது ஐந்து அண்மையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி